صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تطميما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الطعام ومن يطع الله ورسوله فقد رسخ وما ينحي هنا فانه لا يضر الا نفسك ولا يضر الله شيئا اللهم صلي على في يدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوسيك وإياي أولا بتقوى الله ஜவால பின்ோஷ ரோசி வசூல பகும ப وَتَقَوَّلَ اللَّهَ إِنَّ اللَّهَ صَبِيدُ الْإِقَابِ وَقَاضِي لِلْحَاجَاتِ إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَقَالَ حَبِيبُنَا من تمسك اند فساد صدق رسول الله அன்புரையோனுமாகிய என்னை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய வல்ல நாயன் அல்லாஹு புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக என்று கூறி அதன் பின்னால் இக்குடிதமான ஜுமாவுடைய கதைமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஆரம்ப நேரத்திலே சிதாபுரித்தோடு வந்தமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நன்னடி அன்பு சோதர்களே அல்லாவும் அவருடைய தூதர் ஹபீப் அல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்ளும் படி எனக்கு ஏவியிருக்கிறார்களோ விடயங்களை எம்முடைய வாழ்க்கைக்கு இயன்ற படி எடுத்து நடந்து கொள்ளும் படியும் மேலும் அல்லாஹும் அவருடைய ஹபீப் சல்லு அலி வசல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விடயங்களெல்லாம் தவிர்ந்தும் விலகி நடந்து கொள்ளுமாறு எனக்கு ஏவலும் விளக்கலும் வந்திருக்கின்றதோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்தும் விலகியும் நடந்து கொள்ளுமாறும் மேலும் எங்களை படைத்து பரிபாலித்து கோஷித்து என்னை காக்கக்கூடிய அந்த நாயன் அல்லாஹில் ஜதாருவை எங்களுடைய வாழ்க்கையுள்ள எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்ஹம்துல்லா சகோதரத்திலே நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே இரண்டு ஆயத்துக்களை ஓதி காட்டினேன் அதில் ஒரு ஆயத்தை நிலால் அவர்கள் மனசருடைய ஓதக்கூடிய நேரத்தில் கூட ஓதிய ஆயத்துத்தான் இன்னும் பாகுவூன் அலன் நதி ஏன் ஆரம்பத்தில் சொல் இதை ஞாபகப்படுத்துகின்றால் உண்டார்ந்த சகோதரர்களே நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் எங்களுடைய ஹபீப் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு உதித்து மறைந்த மாதம் லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய மாதம் இமாம்களுடைய கருத்துகளை நேரத்தில் அருமை நபீ அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மாதத்தில் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் அன்று வைக்கின்றோம் அவர்கள் மீது நாங்கள் புகழ் அன்பார்ந்த சகோதரர்களே அதில் முக்கிய முக்கியமான ஒரு புகழ் தான் அன்பு நபி அலி வசல்லம் அவர்களின் மீது சொல்வது வழிபாடுகள் குரான் சொல்லிக்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே தொழிலை பத்தி அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜ பத்தி சொல்றான் ஜத்தி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் பத்தி அல்லா சொல்றான் இன்னும் இன்னொரு எத்தனையோ வணக்க வழிபாடுகள் அமல்களை ஆள்ல எமக்கு சொல்லி அந்த அமல்களை எங்களுக்கு கடமையாக்கிறான் பெரியார்களே சகோதரர்களே அளவுல சொல்லப்பட்ட நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தப்பட்ட எந்த அமலையும் அல்லா சொல்லல்ல அல்லாவும் செய்யறேன் அதாவது நானும் செய்றேன் நீங்களும் செய்யுங்கள் நானும் சொ நீங்களும் தொடுங்கள் நானும் சகாச்சு கொடுக்கின்றேன் நீங்களும் சகாச்சு கொடுங்கள் நானும் சதக்கா செய்கின்றேன் நீங்களும் சதக்கா செய்யுங்கள் என்று அமலையும் அன்பான் தன் மேலான பெரியார்களின் சகோதரர்களே ஆனா அல்லா ஒரே ஒரு அமல மாஸ்திரம் ஒரே ஒரு வணக்கத்திரம் அல்லாஹ் சொல்றேன்ார்கின்ற சொல்லது சோதர்களே அந்த சுருக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை அன்பார்ந்தே மனக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான அவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து மனக்குமார்களும் அன்பு நபியில் அணிவசல்லம் அவர்களுடைய பெயர் கேட்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு பயனை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் சந்தர்ப்பத்தில் முகம்மது நதிவாகு அழிவ செல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் உங்களுடைய காதில் கேட்கின்றதா அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஓசையை அல்லாவும் அவருடைய மலர் குமார்களும் அந்த ஓசையை சொல்லுகின்றார்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் அல்ல இரக்கமாக சொல்றான் அல்ல எங்கள் யா ஐயோ அண்ணா மனிதர்களே என்று அல்லா சொல்ல அல்லா சொல்லி காட்டுகின்றான் அரீனா ஆமனு அதாவது நபியுடைய பேர் கேட்கக்கூடிய நேரத்துல நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வணக்கத்தை சொல்லி எங்களுக்கு ஞாபகம் செய்யலாம் பெரியார்களே ஏன் சொல்ல வந்தேன் என்று சொன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் அவ்வள் மாதம் இன்று நாங்கள் பிறை பத்தொன்பதில் இருக்கின்றோம் அடைந்துவிட்டால் பிறக்கின்றோம் அன்பார்ந்த சோதர்களே எங்களுடைய நாட்கள் தவிர மிகவும் வேகமாக அதிவேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம் மேலான பெரியார்களை சொல்களை யோசித்து பாருங்கள் அது தவான சகோதரர்களுடைய வாட்ஸ்அப் முதல்ல மெசேஜுகள் வருகின்றது இன்னும் ரமவானுக்கு வெறுமனே ஆறு மாதங்கள் தான் இருக்கின்றதா அந்த அளவு நாட்கள் வேகமாகவிட்டது ஒரு பெரியார்களின் சோர்களே இவ்வளவு வேகமாக இன்று நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த சோர்களே நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் அல்லா அதிகமான படைப்புகளை அதிகமான அடைப்புகளை அந்த படைப்புல எங்களாகிய மனித படைப்பாக உலகத்தில் படைத்திருக்கின்றார் பெரியார்களே சோர்களே மனித வர்க்கத்தை சிறந்த படைப்பாக படைத்தது மாத்திரமின்றி அன்பானே ஒரு சிறந்த நபையுடைய உம்மத்தாகவும் அல்லாஹ் எங்களை ஆசிரியார் நான் ஞாபகம் செய்யும் போதே உலகத்துல நபியிட பேர் கேட்கும் போதே நான் செலவாக்கு செல்றேன் நீங்களும் செலவாக்க சொல்லுங்க அவ்வளவு சிறப்பான நபி அது மட்டுமல்ல அன்பார்ந்த சோர்களே தொழுகின்ற அந்த நான்கு ரக்காசுகளையும் இரண்டாவது ரகாசிலையும் நான்காவது ரக்காசிலையும் நாங்கள் அத்தையாற்றில ஈர்க்கிறோம் அத்தையாங்க ஓகக்கூடிய நேரத்துல என்றுதப்பட வேண்டும் இரண்ட் அன்பர்களே சுண்ணத்தானுகையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்லூடிய நேரத்தில் உங்களுக்கு அத்தகைய பாடம் இருக்க வேண்டும் எதுவரைக்கும் குறைந்த பட்சம் நபியுடைய பேர் சொல்லும் வரைக்கும் ஆவது பாடம் இருக்க வேண்டும் அதன் பின்னால் ஓதிக் கொள்ள வேண்டும் அதையும் பாடமில்லாதவர்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் அது சுண்ணத்தான அமல் அன்பார் மற்றவர்களே பரவல் என்னவென்றால் நபியுடைய தலவா பேர் சொல்லக்கூடிய இடம் வரும் வரைக்கும் ஒரு மனிதர் சொல்கின்றாரா அது தலாத்து இருக்கலாம் ஒருவருடைய தேவையை நாடி தொழுகின்றார் எனக்கு ஒரு உலகத்தில் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறிய ஒரு நேருக்கையை வைத்து ரத்தாலும் அல்லாஹம் என்ற அந்த இடம் வரைக்குமாவது போக வேண்டும் இல்லாவிட்டால் அன்பானே தொழுகையே கூடாது தொழுகையே கூடாது அது மாத்திரமல் அன்பார்ந்த சொர்களைக்காக வேண்டி நாங்கள் அழைக்கின்றோம் அடுத்ததாக அதானில் நபியுடைய பேர் கூறப்பட வேண்டும் அன்பார்ந்த சொர்களை யோசி பாருங்க அல்லாஹ் என்னோட நபிய இவ்வளவு சிறப்பாக்கிறான் கொஞ்சம் ஜனாதா சொலுக நாங்க என்னோட உண்மை மௌசாகித்தோ உமை மௌசாகித்தான் எங்க தாயோ என்னோட சகோதரோ என்னோட குடும்பத்திலோ யாராவது பள்ளியில கொண்டு ஜனாதா தொழுகிற தொழுகிறோம் எட குடும்பம் தானே எங்கட தாய் தானே பக்கத்து வீட்டார் ரத்தாசில அவருக்கு மையத்துக்காக வேண்டி துவா கேட்கல முதலாவது ரத்தாசில சூரா அதாவது சூற பிஸ்தியோட சூரா பாசியாக ஓத வேண்டும் இரண்டாவது ரத்தாசில அன்பார்ந்த சோதனே எங்களுடைய உயிரிலும் இனி ஹபீஸ் அலி வசல்லம் அவர்கள வேண்டும் நபியுடைய சிறப்படுக்கிக் கொண்டே போகலாம் மேலான பெரியார்களே சோர்களே இது மட்டுமல்ல இந்த சிறப்ப மாத்திரம் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்ள சம்பவத்தை சொல்லி நேரமாக சோர்களே ஒரு அட்வர்டை ஒரு போல் ஒரு நோட்டீஸ் அடிக்கப்பட்டிருக்கும் அந்த நோட்டீஸ் உதாரணமாக பார்ப்பதாக இருந்தால் இந்த மிகராபுக்கு மேல எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது வாசல்ல சுருக்கத்துக்கு நுழையக்கூடிய நேரத்தில் வாசல்ல எழுதிப்பார் அன்பார்ந்த சோர்களே இவ்வளவு அல்லா உலகத்திலே நவீனே இது மட்டுமல்ல இருக்கின்றன ஒரு சிறப்பு செய்வதற்காக வேண்டி மிம்பர் படியில நான் ஏறுறேன் ஏழி ஜும்மாவுடைய அரபுல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவரது ரசோடல் ஆகி தள்ளவர்களாக வழிவ செல்லும் அவர்களுடைய பெயர் அல்லும் என்ற தலவான் சொல்லப்படவில்லை என்றால் கூடியிருக்கூடிய புண்ணியம் யோசிச்சோனும் இவ்வளவு சிறப்பான நபீட உல அல்ல எங்களை அனுப்பியிருக்கிறான் இப்ப நாங்க யோசிச்சோனும் நபியை பின்பற்றாம இந்த சிறப்பான கண்ணியமான முகாரத்தான நபியுடைய வாழ்க்கைய பின்பற்றுவதற்கு சரீரத்தில் அன்பார்ந்த சோர்களே எங்களுக்கு ஒரு விதத்திலையும் குரான் ஹதீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுத்தில்லை அன்பார்ந்த அந்த வரிசையில எடுத்துக்கொண்டா நாங்க இருக்கூடிய நாளை எடுத்துக்கொள்ளுங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் திததி அன்பார் மக்களே அருமை இல்லா அருமை நபி இல்லா சங்கம் பாகு சங்கம் அவங்க இப்படியான ஒரு நாள் உலகத்துல வரும் இப்படியான ஒரு நாள் அல்லாஹ் உலகத்துல ஏற்பாடு செய்து அல்லா பிறக்க அந்த நாள்ல அவங்களுக்கு மரக்கடிக்கில்லை அவர்கள் உலகத்துல அன்பார்ந்த சோர்களே வந்து மரணித்தார்கள் அல்லாஹ் ஒரு ஆள் சொல்லித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய ாலும்பாதிபதியாலும் இந்த இந்த இந்த மார்க்கத்தில எதையும் நுழைவிக்கவும் முடியாது மார்க்கத்திலிருந்து எதையும் எடுக்கவும் முடியாது இதை ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால வந்தது வந்தது இன்னொரு அன் அது தவிர எத்தனையோ மார்க்கங்கள் வந்தது அனைத்து மார்க்கங்களை விடவும் அல்லாஹ் வாத்மன் இன்றைய இந்த நாள்ல நான் என்னுடைய ஜீன பூர்த்தியாக்கி கீழ் அடித்து தம் போட்டு அதனுடைய வாசல ஒட்டிவிட்டேன் அல்லாஹ் குரான் தெளிவாக சொல்றான் அந்த மார்க்கொழ்களே வரதீஸ் இஸ்லாமதீனா அந்த மார்க்கத்தை நான் இஸ்லாமாக இஸ்லாம் மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன் என்பதே எங்களுக்கு வருத்துக்கு முன்னே இப்படி நேரத்தில் தலைவராக இருக்கலாம் அன்பார்ந்த சொல்களே அவர் அல்லாவை ஏற்றவராக இருந்தால் அதீசை தவிர அவருக்கு வேறு எந்த வழிமுறையையும் அன்பார்ந்த அவருக்கு பின்பற்றுவது கூடாது நபிவர்கள் சொன்னார் என்றால் சரி அந்நிய மதங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இபாதத் அன்பார்ந்த சொல்களே அது கூட அதற்கு ஒப்பாக்கலாக இருந்தாலும் அந்த இபாதத்தையும் செய்ய முடியாது அனைவரும் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த சொல்களே மதீனா வாசிகள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் நபியவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் என்ன நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க நீங்க மதீனா வாசிகளே அவர்களை பட்டாளம் ஒரு ஆவனுடைய பட்டாளம் அன்பார்ந்த சோர்களே இன்றைய நாள் தான் அன்பார்ந்த சோர்களே நபி அன்று கேட்கக்கூடிய நாள் அந்த நாளில் தான் இதடம் நான் உலகத்தில உயிருடன் இருந்தால் கூடிய நேரத்துல அந்த நோம்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஊதிகளும் பிடிச்சிருந்தாங்க எதிர் வரக்கூடிய வருடத்துல நான் உலகத்தில உயிரோடு இருந்தா நான் அதற்கு முந்தினத்தினம் ஒன்பதாவது நாள் நோம்புகளுக்கு நோம்பு நான் மாற்றம் செய்திருப்பேன் அமல் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இவாதம் நோம்பது எந்த சந்தர்ப்பத்திலே முடியாதே கற்படி தாய்களுக்கு தாய்மார்களுக்கு கூட நோம்பை கலா செய்ய வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் தங்க அன்பார்ந்த சொ இப்போம்பித்தவர்களுக்கு மாற்றம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அன்பார்ந்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய இன்றைய நாளை முஸ்லீம்கள் நாங்கள் அன்பார்ந்த சொர்களே எப்படி சகோதரிகளை கொண்டாட முடியும் அன்பார்ந்த சொல்களே இன்றைக்கு எவளுக்கு பார்க்கலும் பார்த்துட்டீங்க அதாவது சுமாராக முன்னூறு முன்னூறு அடிக்கு மேற்பட்ட செவன் ஸ்டார் ஒரு ஹோட்டல் செவன் ஸ்டார் ஒரு ஹோட்டல் முஸ்லிம் நாட்டில பட்டாசி கொடுத்தி அந்த மேசு இரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னால் நேரத்த விளையாட்டில் கோபார் வந்து அந்த முன்னூறு அடி அந்த கட்டிடம் எரிந்து நாசமாகி விசரித்து போது மேலான பெரியார்களை போலே அல்லாவுடைய கோபம் அதன் மூலமாக உடம்பு மல்ல உள்ள அன்பார்ந்தோர்களே உடம்புட அன்பார்ந்த பாகங்கள் பாதிக்கட்டு வைத்தியில அனுமதிக்கப்பட்டவைகள் செய்திகள் முடிகின்றது ஏதோ ஒரு இடத்துல எரிந்துவிட்ட செய்தி கேள்விப்படுகின்றது உண்மையா பொய்யா என்பது சரியான தகவல் கிடையாது அன்பார்ந்த சோர்களே என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நபியுடைய வாழ்க்கைய நபியுடைய வாழ்க்கைய நாங்கள் அன்பார்ந்த சோர்களே தொழில் செயல் அங்கீகாரம் எச்சி துப்புவது முதல் எட்டி துப்புவது முதல் ஆட்சி செய்யும் செல்லவர்கள் அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை எவருக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்பான சொல்கிறேன் இதை தவிர இதை தவிர எங்களுக்கு வேறு யாருடைய எங்களுக்கு பின்பற்ற முடியாது நாங்க உலகத்துல உங்களுக்கு ஒரு வரம்ப ஒரு போர்டரை போட்டிக்கிறோம் திருத்த உதூ திருக்க உதூ நாங்க உலகத்துல ஒரு போர்டர் போட்டிக்கிறோம் அந்த போர்டரை நீங்க தாண்டவானம் அதை தாண்டித்தா ஏந்த தண்டன ஏந்த குடி இருக்கின்றதே மிகவும் சொல்கிறேன் பாவனையாக இருக்கலாம் சொல்லாக இருக்கலாம் நாங்க உடுக்கிற டிஷர்டாக நாங்கள் அன்பார்ந்த சொல்களே பள்ளிய கொடுத்து செலூரில் வெட்ட முடியாக இருக்க முடி முடி எப்படி வெ மறுக்கடி எ என்ன செய்யூத்துல இந்த வரம்பும் எங்களுக்கு சொல்லி காட்டுறீர்கள் இன்றைய தினம் எங்களுக்கு புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் இஸ்லாம் எவருக்கு அழகிய ஒரு வாழ்க்கை திட்டத்தை வழிமுறையை நவி மூலமாக எவருக்கு காட்டி இருக்கலாம் ஆனால், அமைப்புல கொண்டு வந்து தரக்கூடிய அதாவது அன்பாந்த சொல்லே அணியாரங்களாக இருக்கலாம் வாழைப்பழங்களாக இருக்கலாம் மாச்சோராக இருக்கலாம் அன்பாந்த சொல்லே சாப்பிட முடியாது பார்வையில் புனிதமான இடத்தில் இருந்து சொல்ல முடியும் சோதர்களே அன்பான சோர்களே எங்களுக்கு இந்த புத்தாண்டில அன்பான அந்நிய மத சகோதரர்கள் கொண்டாடக் கூடிய அவர்கள் கூத்து பரா வேண்டி கொண்டாடக் கூடியாக இருந்தால் அனுமதி இருந்தால் அன்பார்ந்த சோர்களே இமாமிடம் கருத்தாக இருந்தாலும் பிறகு இல்ல கொண்டு வந்து காட்டுங்கள் அன்பார்ந்த உங்களுக்கு அன்பார்ந்த அப்படி நீங்கள் கொண்டு வந்து காட்டுவதாக இருந்தால் சூரியன் அன்பான சோர்களே தற்பொழுது உதிக்கக்கூடிய உதிக்கோனும் வேறு திசையில் தான் சூரியன் உதிக்க வேண்டும் பதில் தெளிவாக எங்களுக்கு இக்காற்றினுடைய வழிமுறையை காட்டி விட்டாரே அன்பான சோர்களே நாங்கள் என்ன செய்கிறோம் பட்டாசு விதிக்க அங்க தள்ளிய நாங்கள் என்ன செய்யறோம் மகர சாக்கு கொடுக்கிறோம் மதர சாப்பளுக்கு கொடுக்கிறீங்களா நீங்க அன்பார்ந்த சொற்களை அல்ல பாதுகாக்கணும் மதரத்தால ஓடி வெளியாக கூடிய உலமாக்கள் தக்குவா இல்லாதவர்களாக வெளியாகலாம் அன்பார்ந்த சொல்களே நன்றாக பயந்து கொள்ளுங்க நன்றாக பயந்து கொள்ளுங்க ஒரு ஆண் தெளிவாக விளங்குங்க அன்பான சொல்களே ஒரு ஆண் நாங்கள் தெளிவாக விளங்கி அன்பான சொல்களே தியோவாக வழிபாடுகளாக இருக்கலாம் இருக்கின்றதா இல்லையா உழவாக்கலை அணுகி கேளுங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மொழியை நீங்கள் பேசிய பன்றீங்களா உழவாக்கலை அணுகுங்க பத்துவாவ ியர்ச்சு கொண்டிருக்கிறீங்க தானே செமிலி லோயர் வச்சுக்கொண்டிருல செமிலி ஆயுதம் வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையான அதை வீடுகளில் வேண்டும் என்பதை மான்சமா இல்லையா சம்பிரதாயமா என்பதை நன்றாக உளமாக்கி விளங்குங்க கண்ணை துறந்து பாருங்க மார்க்கத்தை அன்பார்ந்த பவர்களே அல்லாஹு எங்களுக்கு தெளிவாக பேசுவதற்கு நேரமும் போனாது இதனால என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ பேசுகிறோமோ அதன் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்பால் உங்களுடைய வாழ்க்கையை அமர்த்துவதற்கு கொல்ல நாயன் தோசி செய்வானாக யாள் எங்களுடைய பாவனை மன்னித்தருவாயாக எங்களை பெற்றிருக்க மாதா சிதாக்காவித்தருவாயாக எங்கள் உட்கார் உறவினர்களித்தருவாயாக யாழ் வா எங்களுடைய முஸ்லீம்களை கவுல் செய்வாயாக எங்கள் யாழ் உலக தெரிவிக்கக்கூடிய முஸ்லீம்களை அதன் மூலமாக மரணிக்கூடியா நீ பாதுகாத்து பின்பற்றக்கூடிய அனைவரை மௌத்தாக்குவோம் ர